அவர்கள் கூறியதாவது நான் நபி செல்லமாக அழைகசெல்லும் அவர்கள் உழு செய்வதற்காக தண்ணீர் ஊற்றினேன் அவர்கள் உளு செய்யும் போது தமது கால்களை கழுவாமல் கால் உரைகள் மீது மசவு செய்து தூழ்ந்தார்கள்